அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிருந்து எசிமானுவல் தலைப்பு வெற்றி பெறும் வழிகள் ஓட்டப்பந்தயங்களில் பல வெற்றி பெற்ற ஒரு விளையாட்டு வீரரிடம் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு இளைஞர் கேட்டார் அந்த விளையாட்டு வீரர் என்ன பதில் சொன்னா தெரியுமா முதலில் பந்தயத்தில் கலந்து வேண்டும் இதுதான் அந்த விளையாட்டு வீரர் சொன்ன பதில் ஆம் வெற்றிக்கான வழி இதுதான் ஓட்ட பந்தயம் என்பதை செயல்பாடு என்று நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய முயற்சிகளும் ஒரு ஓட்ட அதில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் பந்தயத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் செயல்பட வேண்டும் இரண்டாவதாக எந்த பந்தயத்திலும் வெற்றி தோல்வி உண்டு என்பதனை உணர வேண்டும் ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் உண்டு அல்லவா தோல்வி கண்டு துவண்டு விடாமல் அடுத்த பந்தயத்துக்கு முயற்சி செய்ய வேண்டும் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு என்பார்கள் அந்த வீரனாக நாம் விளங்க வேண்டும் முயன்றால் ஆகாதது ஒன்றுமில்லை வீரன் தோல்வியிலும் வெற்றிக்கான விதையை காண்கிறான் எனவே அவனுக்கு தோல்வியும் வெற்றிதான் நாம் தோற்ற காரணத்தை கண்டுபிடித்தாலே போதும் நாம் வெற்றிக்கான திறவுகளை வடிவமைத்து விட்டோம் என்று பொருள் ஆகவே வெற்றி பெறும் வழிகளை ஒவ்வொரு நாள் சிந்தித்து பார்ப்போம் நிச்சயமாகவே வெற்றியை பெறுவோம் நன்றி